நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரிய காந்தரின் இனிய வணக்கம் இன்றைய பாட்டோடுதான் நிகழ்ச்சியில் என்ன பாடல் இடம்பெறும் என்பதை அறிந்து கொள்ள மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா நேயர்களே இதோ முன்னிரவில் தொடங்கி பின்னிரவில் முடிவடைந்த சந்திர கிரகணம் இந்த பூமியை தழுவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைவு பெற்று அடுத்த நாள துவங்கி இருக்கூடிய இந்த தருணத்தில் வரும் பாடலாக இது அமைகிறது நிலவி சேர்ந்த பாடலாக இது இருக்கும் என்று நீங்களும் இதை பார்த்திருப்பீர்கள் ஆம்நேயர்களே கவிஞர் வாலியின் கற்பனையில் உருவாகி எம் எஸ் விஸ்வநாதனின் கை வண்ணத்தில் மிக சிறப்பு பெற்று டி எம் சவுந்தரராஜனின் குரலில் அமைந்த இந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அனுப்பப்படுகிறது மிகுந்த வரவேற்பை பெற்ற பாடல் அத்தோடு காவிய கவிஞர் என்கின்ற தன்னுடைய முத்திரையை மேலும் உறுதியாக்கி கொண்ட பாடலாக கவிஞர் வாலிக்கு இது அமைந்தது இந்த படத்தை மதிப்புக்குரிய மக்கள் தலகம் எம் ஜி ஆர் அவர்கள் தானே இயக்கி இந்த படத்தை அற்புதமாக தயாரித்து வெளியிட்டிருந்தார் மகத்தான வெற்றி பெற்று அவருடைய புகழை மேலும் மேலும் உயர்த்திய படமாக இது அமைந்தது இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் ஒன்றை ஒன்று வென்றும் வண்ணம் அமைந்தன இன்றைக்கு நீங்கள் கேட்க இருக்கும் நிலவு ஒரு பெண்ணாகி என்கின்ற இந்த பாடல் அதில் தனித்துவமான சிறப்புகளை கொண்டது அந்த படத்தின் தலைப்பானது மூன்று சொற்களில் பனிரெண்டு எழுத்துக்களை கொண்டு மிகுந்த நுட்பமாக பொருத்தப்பட்டது ஒவ்வொரு சொல்லிலும் நான்கு நான்கு எழுத்துக்கள் வீதம் அமைந்து மொத்தம் பனிரெண்டு எழுத்துக்களாக அது உறுப்பெற்று பிறகு மூன்று என்கின்ற பலமான எண்ணாக எம்ஜிஆர் என்கின்ற அந்த சொல்லுக்குள் அது இரண்டர கலந்ததனால் அத்தகைய வெற்றியை உருவாக்கும் என்று அவர் முழுமையாக நம்பினார் அதில் முழு வெற்றியும் பெற்றார் அதோடு சம்பந்தப்பட்ட சிலர் மட்டுமே இதனை அறிந்திருப்பார்கள் எனவே நேயர்களுக்கு இந்த தருணத்தில் அதை சொல்வது கேட்கிற உள்ளங்களில் ஒரு சிலிர்பை உண்டாக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த பாடல் காட்சியில் மக்கள் திலகம் நடிகை மஞ்சுளா இருவரும் வெளிநாட்டில் பாடுவதாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த இருவருடைய நேசிப்பை மகிழ்ச்சியை குலைக்க வேண்டும் என்று வில்லனாக வரக்கூடிய நடிகர் எஸ் ஏ அசோகன் அவர்களை தொடர்ந்து வந்து அந்த பாடல் காட்சி முடியும் வரை கவனித்துக் கொண்டிருப்பதாகவே எடுக்கப்பட்டிருக்கும் எல்லதத்திலும் ரசிகர்களை கவர்ந்து இந்த பாடலானது எப்போது ஒலித்தாலும் கேட்கிற உள்ளங்களை மகிழ்ச்சியில் ஒரு பாடலாக அமைந்தது அப்படிப்பட்ட பாடலை இந்த நாளில் உங்களுடைய உள்ளங்களை நோக்கி அனுப்பி வைக்கின்றேன் அன்பு நேர்களை உழவுகின்ற நீர்லைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி குழலோ மாதுளையின் பூக்கோலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூக்கோலே மலருகின்ற இதழோ மாறினமும் மீனினமும் மயகுகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் நீர்லைகள்டமா நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ உருவமொருவில்லாக பார்வையொரு கடையாக உருவமொருவில்லாக பார்வையொரு கடையாக வண்ணத்தில் கல்லத்தில் குருநகையின் வண்ணத்தில் கல்லத்தில் கொடுப்பதெல்லாம் இவைோ நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடம் மாறி குழ பவழமென விரல் நகமும் பசுந்தளிற் போல் வாழைக்கரமும் தேன்கானிகள் எருபுறமும் ங்கி வரும் பூ ஆழ்கடலின் சங்காக நீள் அமைந்தவளோ அமைந்தவடோ ஆழ்கடலின் சங்காக நீள் கழுத்து அமைந்தவடோ வாய்மொழிதான் மலர்ந்தவனோ நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகு நீர் அலைகள் இடம் மாறி நீங்ககின்ற குழலோ சென் தளலின் ஒளி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து உன் தகட்டில் வார்த்து வைத்து பெண் உடலை என்னவென்றேன் மடல் ஒன்று அதில் இருக்க மடல் வாழகத்துடன் இருக்க மற்றம் ஒன்று அதில் இருக்க படைக்கவனின் திறமை எல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பே நிலவு ஒரு பெண்ணாகி புலமுகின்ற அழகு